அப்படியே போகத்தில் ஒரு குரல் அப்படியே இருக்கு அதனால நாம் வணங்குகிற திருமுறை ஆசிரியலும் நாம் வணங்குகிற சந்தானாச்சாரியும் தெய்வம் திருவள்ளுவர் மருத்துவ படிக்கிறவன் எப்படி எங்களுக்கு அகன்று போகுதுன்னு தெரியல சமயத்தை பேசினச்சாரியோ போறாங்க இப்படி போய ஒரு மறக்கிறோம் தெய்வம் விருந்து மற்றவங்களுக்கு வேற்றுமை அதோடு தெய்வம் விருந்து ஒக்கல் அடுத்தது தான் அப்படி சொன்ன ஒரே ஒரு பெருமகன் அவன் திருவள்ளுவர் தான் தனக்கு சாப்பிட்டு எல்லாரும் கொடு என்றுதான் சொன்னார்கள் திருவள்ளுவன் தான் பதினொன்று மணிக்கு பந்தி ஆரம்பிச்சது மூணு மணி வரைக்கும் நீ எதா சாப்பிட்ட நீ சாப்பிடுப்ப நீ உட்கார் வசஞ்சாதம் போட்டு பாயத்தை ஊத்துனது எங்க திருவள்ளுவர் வேற யாருமே அவர் தான் பெருமாறு உடனே எங்கால் எம்பில் ஐயா தென்புலத்தாரு கொடுக்கறது தெய்வத்தை கொடுக்கறது விருது குடுக்கிறது ஒக்கலை தருமம் தர்மான்னு சிங்க அப்ப தான் சாப்பிடறது அறங்களா பரிமையே படிச்சா தானே இல்லன்னு கேள்வியை கேட்டானா எம்ஏ எம் பி இல்லையா பையன் என்னமோ அப்பா நம்ம சாப்பிட்டா ஆனா சொல்லுவாங்க கிராமத்துல சுகத்தை வச்சுதான் அதுதான் சுகத்தை வச்சுதான் என்ன அறமாட்டி வேலை சுவர் இருந்தா தானே எழுதலாம் எழுதலாம் பரிமேலகன் எல்லா அறங்களும் உழவாவது தமிழ் அதுக்கு என்ன பண்றது நீ தமிழ் அந்த படிக்கணும் நீ மக்கு பயமாரி உட்காந்து என்ன பண்றது எல்லா அறங்களும் உழவாவது தான் உலனாய் நின்றே செய்யப்படுவதாகல நீ இருந்த ராஜா அதெல்லாம் செய்யணும் தன்னை ஓம்பலும் அரணாயிற்று கிழிக்கிறீங்க கிழிச்சிருக்கீங்க ஒண்ணும் முருகா முருகா எனவே தான் என்றாங்க ஐம்பளத்தார் ஓம்பல் தலை தென் நாடர் தெய்வம் ஒக்கல் செரிந்து நட்டோர் முன்னாம் யவர்க்கும் முகில் போல் வரையாமல் நல்கி எல்லாருக்கும் மேகம் போல வரையாது கொடுத்தானாம் என்னாலும் நோயின் அழகாதிவன் என்ன வாழ்ந்தான் பெரிய குபேரனேவன் தான் என்று சொல்லி வாழ்ந்தான் அந்த மாதிரி வாழ்ந்தாலும் யாரே அடியார் செல்லாரும் தர்மசீல என்ற அந்த அருமையான கற்பு கருதியும் இப்படி பல நாட்கள் வாழ்ந்து ஒரு கால இல்லையில் கதைய ஒரு கால அன்பன் அடியார்கீணியான் இந்த பெயரை மீண்டும் சொல்ற அன்பன் பெருமானுக்கு மிகுந்த அன்புடையவன் அடியார்க்கிணியான் என்ற பெயருடைய பல நாட்கள் பல ஆண்டுகள் இருந்தான் அது நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வாழ்க அது மாதிரி நல்லா அருமையா செம்மையா தொண்ணூறு தாண்டி நூறாண்டு நூற்றாண்டு விழா எல்லாம் கண்டான் கண்டு எல்லாம் சென்ற பிறகு தன் பன்னியோடும் தன்னுடைய மனைவியோடு கூட மனைவியோடு கூட மனைவியோடும் அவன் மட்டுமல்ல நல்லார் ஒருவர் உலரேன் பொருட்டு எல்லாருக்கும் இதை விட ரொம்ப அருமையா திருவாசகத்துல தான் ரொம்ப அருமையான சான்ற இருக்கு பெருமானி திருப்பருந்துரையில் அடியேணி ஆட்கொண்டதுனால அடியேணி மட்டுமா ஆட்கொண்டாய் இல்லப்பா அடியேணி மட்டும் மூவேல் சுற்றம் ஏழு தலை முவேடு இருபத்தோரு தலைமுறை ஆளாமி அருள் அரசே போட்டி மூவேல் சுற்றம் முரண் அரகிரை என்ன மட்டுமில்லை இருபத்தோரு தலைமுறை நரகத்துக்கு யாருமே போகாதவாறு ஆளாவி அருள் அரசே போகோட்டி இப்படி செஞ்சியப்பா அதனால்தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார் சுற்றமும் கடும் ஒரு திருக்குறள் இருக்குதா என்ன குரல் இருக்குதா கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் எந்த கொடுப்பது அழுக்கறுப்பாங்க முட்டி நீ கொடுக்கணும் கொடுக்க முடியல கொடுக்கிறதுக்கு அதுக்கா இருப்பதும் துணிக்கலையே மறுதலையா இருந்தா சுற்றம் உடுப்பதும் உண்பதுமாக பல்கு ஒடி வளரும் சுற்றம் எல்லாம் கொடுப்போ நன்மை செய்தால் அந்த நன்மை அவனோடு நில்வாது சுற்றத்தாருக்கெல்லாம் தீமை செய்தாலும் அது போல உன்னுடன் இல்லாது சுற்றத்தாரெல்லாம் திருவாசகம் திருக்குறள் யாரெல்லாம் அடி யாருக்கு நல்லா குறிச்சுக்க அந்த தரும சீலை குறிச்சுக்க ரெண்டு பேர் அயலார் இவங்க தெருவுல வாழ்ந்தவங்க ஊர்ல வாழ்ந்தவங்க போக்குவரத்து இவனுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தவங்க அத்தனை பேரும் அயலார் சுற்ற தமரோடும் மூணு தலைமை என் கொண்டாடி சுத்தி வந்தா சார் அது மாதிரி மச்சனை அந்த சுற்றம் தமரோடும் பின்பு அந்நிலையே இமவான் மகளை பிரியாத இன்பன் உருவாய் எல்லாரும் அப்படியே கூட்டோட பெருமானத்திலும் எங்க அங்கு அவன் கூட்டோட இருக்கிறான் யாரு அம்மை எப்பரே உலகுக்குரியாதவாறு அங்கே வரும்படியாக செய்து அந்த வீட்டு உலக இன்பத்தை வழங்கினான் என்று ரொம்ப அருமையா நிறைவுபடுத்துகிறார் இன்பன் உருவாய் சிவமான சென்று இறை கொண்டான் இறை என்ன தங்குதல் அங்கேயே தங்கி வீட்டிருந்தார் என்று அருமையான வரலாறு வரலாறு மிகச் சின்னதாயினும் அருமையான பல கருத்துக்களை அந்த பாடலில் ஈர்த்து சொன்னார்கள் இவை எல்லாம் நாம் நினைய வேண்டும் என்பது நம்முடைய குருமூர்த்தியுடைய திருவுள்ளம் ஆதரால் நினைக்கிறார்கள் எனவே அவர்கள் வர முடியல என்று சொன்னார்கள் வரையில்லை என்றாலும் மற்ற எந்த நாளும் தான் இருந்து நம்மை எல்லாம் ஆட்கொள்வார்கள் எனவே அவருடைய திருவடிகளுக்கும் பந்து கேட்ட பெருமக்கள் ஆகியவங்கள் எல்லோருக்கும் திருவண்ணாமலையில் இருந்து வந்து இது மாதிரி விடாமல் இதையெல்லாம் ஒளிநாடாவில் எடுக்க வேண்டும் என்று யாரும் சொல்லல தானாக தந்ததென்று உந்திய பெற தன்னையே தந்தது என்று உந்திய பெற அப்படின்னு எனவே அவர்களுக்கும் நம்முடைய இதுல காஞ்சி மாநகரங்களையும்